தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் யுத்தம் தூங்குவதற்கு முன் யுதிஷ்டன் ஆசி பெறுதல் நிகழ்ச்சியை நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் யுத்தம் ஆரம்பித்துவிட்டது என்று எல்லோரும் எண்ணிருந்த தருணத்தில் வீரனும் தீரனுமான யுதிஷ்டன் திடீரென்று தன் கவசத்தை கழட்டிவிட்டு எல்லா ஆயுதங்களையும் தேரில் வைத்துவிட்டு கீழே இறங்கி கை குவித்து பாதசாரியாக கெளரவ சேனாதிபதி இருக்குமிட நோக்கி சென்றான் அவ்வாறு ஒன்றும் சொல்லாமல் யுதிஷ்டன் சென்றதை பார்த்து எல்லோரும் திகைப்படைந்தார்கள் தனஞ்சயன் விரைவாக தேரிலிருந்து கீழே குதித்து யுதிஷ்டனை பின்தொடர்ந்து வேகமாக சென்றான் அவன் கூட மற்ற சகோதர்களும் கிருஷ்ணனும் சென்றார்கள் யுதிஷ்டன் ஒருவேளை தன் இயற்கை தர்மத்தை அனுசரித்து கருணையால் தூண்டப்பட்டு திடீரென்று யுத்தம் வேண்டாம் என்பதற்காக தீர்மானித்து விட்டானோ என்று சந்தேகமும் கவலையும் பட்டார்கள் ராஜாவே என்னை விட்டுவிட்டு ஒன்றும் பேசாமல் நேராதிபணியாக பகைவர்கள் நோக்கி செல்வது என்ன காரணம் சத்துருக்கள் கவசம் பூண்டு ஆயுதங்களை எடுத்து நிற்க கவசத்தின் ஆயுதங்கள் வைத்துவிட்டு யுத்த ஆரம்ப சமயத்தில் தனே எங்கே போகிறீர் என்று அர்ஜுனன் கேட்டான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த யுஷ்டன் ஒன்றும் பேசாமல் நடந்தான் அச்சமயம் வாசுதேவன் இவருடைய கருத்து எனக்கு விளங்கிற்று யுத்தம் தூங்குவதற்கு முன் பெரியோர்களிடம் அனுமதி பெற செய்கிறார் சொல் செல்கிறார் பெரியோர்களிடம் அனுமதி பெறாமல் யுத்தம் செய்தால் அது நிந்த நிந்தனைக்கு இடமாகும் பிஷ்ம துரோனிடம் அனுமதி கேட்கவே தர்மபுத்திரர் நிராதிபணியாக செல்கிறார் இது தர்மத்திற்கு இதை இசைந்ததும் வெற்றி உண்டாக தக்கதுமான முறை என்றான் துரியாதனுடைய சேனையிலிருந்தவர்கள் யுதிஷ்டன் கைகொப்பிக் கொண்டு பிஷ்மரும் வருவதைக் கண்டு அதோபார் நம்முடைய சேனையைக் கண்டு பயந்து போய் சமாதானம் பெற யுதிஷ்டன் வணங்கி வருகிறான் இந்த கோழை மனிதன் சாத்திரிய சாதிக்கு அவமானம் தருவதற்காக பிறந்தவன் என்று ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமாக பேசிக்கொண்டு தர்மபுத்திரனை திந்தி நித்தித்தார்கள் பகைவர் படையில் ஆயுதப்பானியகன் நின்ற வீரர்களிடையில் துஷன் பிஷ்மர் இருந்த இடம் சென்று அவருடைய இரண்டு பாதங்களையும் இரண்டு கைகளால் தொட்டு வணங்கி எவராலும் ஜெயிக்க முடியாத வீரரே உம்முடன் போர் புரிய துணிந்த எங்களுக்கு யுத்தம் துவங்க அனுமதி தர வேண்டுகிறேன் எங்களை என்றான் பிதாமகரான பிஷ்மர் குழந்தாய் பாரத குலத்தில் பிறந்த நீ குளத்தினுடைய தர்மத்தின்படி நடந்து கொள்கிறாய் நான் மகிழ்ச்சி யுத்தம் செய் ஜெயம் பொரு பெறுவாய் எனக்கு சுதந்திரமில்லை பாரதினமாக இருக்கிறேன் நான் கௌரவர் பக்கம் யுத்தம் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் ஆனாலும் உனக்கு தேவையில்லை என்றார் இவ்வாறு அனுமதியும் பெற்ற யுதிஷ்டன் ஆசிரியரான சென்று அவரை வனம் வளம் செய்து பணிந்தான் துரோணரும் தர்மபுத்திர ஆசீர்வதித்தார் பொருளானது எவனுக்கும் அறிமைப்படாது மனிதனோ பொருளுக்கு அறிமைப்பட்டவன் ஆகிறான் நான் கௌரர்களுக்கு கட்டுப்பட்டு போனேன் அவர்கள் பக்கம் யுத்தம் செய்வேன் ஆயினும் உனக்கு ஜெயம் என்றார் இவ்வாறே கிருபருடன் மாமன் சல்லியனிடமும் போய் தர்மபுத்திரன் ஆசி பெற்று திரும்பினான் அதன் பிறகு போர் துவங்கியது பாரதி யுத்தம் பதினெட்டு போ நாள் நடந்தது யுத்தத்தில் பிற்பகுதியில் அநேக கோரமான அதர்ம முறைகள் கையாளப்பட்டன தர்மம் ஒரே நாளில் திடீர் கெடுவதில்லை அவ்வப்போது சங்கடமான நிலைமைகள் நேரிட்டு தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறது பெரியோர்களும் தவறுகள் இழைந்து விடுகிறார்கள் பிறகு பார்த்து மற்றவர்கள் அதர்மத்தில் இறங்கி விடுகிறார்கள் இவ்வாறு அறம்புழிந்து மரம் பூங்கும் காலம் உலகத்தை ஆட்கொள்கிறேன் இவ்வாறு மகாபாரத் யுத்தத்தில் யுதிஷ்டன் ஆசி பெற்ற கதையாகும் நன்றி வணக்கம்